प्रपन्न कृष्णाय दुहे ிாத்தய தோத்தேற்றைக்காணையா கிருஷ்ணா கீதாஹே நமயம் நேயம் ஜாத்துக்கமணியத்திரிதம வனுஷியசர்வகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார் ஒருவேளை நான் கர்மம் பண்ணலேன்னு சொன்ன இது முன்னேற்றி ஸ்லோகத்தோட தொடர்ச்சி அதை ஞாபகம் வச்சுக்கோங்கோ சோம்பேறித்தனம் இல்லாமல் நான் பொறுப்பாக கர்மம் பண்ணணும் ஒருவேளை நான் கர்மம் சரியாக பண்ணலேன்னு சொன்னால் இந்த ஜனங்களெல்லாம் என்னையே கடைபிடிக்க ஆரம்பித்து விடுவார்கள் தலைவன் சோம்பேரியாக இருந்தால் தொண்டனும் சோம்பேறியாக இருப்பான் வழி எப்பொழுதும் தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்க நிலன் ஆள்பவருக்கு திருவள்ளுவர் அதாவது அரசன் எப்போ விழிப்புணர்வோடு இருக்கணும் நல்ல படிப்பை படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிப்பை நிறுத்தக்கூடாது அறிவை வளர்த்து கொண்டே இருக்கணும் ஒரு காரியத்தை செய்கிற போது அதை தர்மத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற போது துணிவோடு பண்ணணும் ஆக அரசனுக்கு வேண்டிய குணம் அது தலைமை பண்பு அது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகைக்கு அரசன் அர்ஜுனனும் அரசனுக்குரிய பண்புகளோடு இருக்க வேண்டியவன் அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறார் மமவர்த்த அனுபர்த்தே மனுஷியா பார்த்த சர்வசகா எல்லா ஜனங்களும் எப்படியாவது என் வழிவே கடைபிடிக்க பார்ப்பார்கள் எனக்கு மனப்பக்குவம் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டார்கள் என் செயலைத்தான் எல்லோரும் பார்ப்பார்கள் ஆகவே நான் வந்து சமூகத்தினுடைய நன்மையின் பொருட்டு எனக்கு எனக்கு எந்த விதமான பிரயோஜனம் சமூகத்தினுடைய பிரயோஜனத்தை முன்னிட்டு நான் செயல் புரிஞ்சுதான் ஆகணும் அர்ஜுனா ஆகையினால் நான் வேலை பண்ணுறேன் அப்படிங்கிறார் உத்சி தேஜுரிமே நக்குரியாம் கர்மசேதம் சங்கரஸ்ய கர்த்தா சாம் உபமிஜா மேலும் தொடர்ந்து சொல்றார் பகவான் இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம் வந்துடும் நக்குரியாம் கர்மசேதஹம் நான் வேலையை சரியா பண்ணலன்னா என்னை ஃபாலோ பண்ணுற ஜனங்கள் என்னை பின்பற்றுகிற ஜனங்கள்லாம் இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம் வந்துவிடுங்கிற அப்புறம் அவங்களுடைய குழப்பத்துக்கு நான் காரணம் ஆயிடுவேன் சங்கரஸ்யஜ கர்த்தாசியாம் உபஹன்யாம் இமாஹ்பிரஜாஹா இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை நான் வீண் பண்ணினவன் ஆயிடுவேன் ஆக மக்கள் ஓயாது நல்ல செயல்களை புரிந்து கொண்டே இருக்க வேண்டும் செயல் புரியறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இடைவிடாது செயல் புரிய வேண்டும் என்பது சாஸ்திரத்தினுடைய உபதேசம் மனப்பக்குவம் இருந்தால் ஞானத்துக்குரிய பக்கம் இருந்தால் தனியாக சமூகத்தை விட்டு ஒதுங்கி நாம் தியானமோ ஜப்பமோ அல்லது வேதாந்த விசாரங்களோ அதெல்லாம் பண்ணலாம் சமூகத்தில் இருக்கிற போது பொறுப்புணர்ச்சியோடு பண்ணணும் தனியாக இருந்தாலும் நம்மளால் முழுக்க முழுக்க அமைதியாக ஆனந்தமாக தியானம் பண்ணுறதுங்கிறது கடினம் எல்லாருக்கும் அந்த பக்கமும் வராது செய்ய வேண்டிய வேலையை பொறுப்பாக செஞ்சால் தான் அந்த மன அமைதியே வரும் ஆகவே பகவான் சொல்கிறாருங்க ஜனங்களை குழப்பமாக இருக்கணும்னா நான் செயல் புரிஞ்சுதான் ஆகணும் ஒரு தலைவன் குடும்பத் தலைவன் ஒரு ஆசிரியன் ஒரு முன்மாதிரியாக வாழ்கிறவன் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையும் நல்ல செயல்களையும் இடைவிடாது செய்து கொண்டே இருக்க வேண்டும் தூய்மையான செயல்களை மன உறுதியோடு செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செயல் புரிய வேண்டும் வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா வினை தூய்மை வினை திற்பம் வினை செயல் வகை இவற்றையெல்லாம் மனதிலே கொண்டு நாம் செயல் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம் என்று அர்ஜுனனுக்கு மனசில் பதிகிற மாதிரி உபதேசம் பண்ணுறார் மேலும் ஞானிகள் சமூகத்தினுடைய நன்மையை முன்னிட்டு கடமைகளை செய்தால் மிகவும் சிறப்பானதாகும் என்று சொல்லப்போகிறார் தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம் எதிஹ்யஹம் ந வர்த்தேயம் ஜாது கர்மணிய தந்திரித மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷியா பார்த்த சர்வச